وان اشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بين يديسا ليكون للعالمين نذيرا اما بعد وقد قال الله تبارك وتعالى في محكم التنظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اراى الذى يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لم يدر قول الزور والعمل به فليس بالله الى சத்தியூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே அவர்கள் மீதும் أنّواللين والكي والمرأي بن فتر والد وطم الصحابة كل تابعون كل أطبعوا تابعين كل ميدوم إذنهم منهم نلائجركم كالم اللام أنّواللين والكي والمرأي بن فتر والاكودية مؤمنان آن كل فين كل عنيبر كل ميدوم اللّهو إنسان ديم سمادانم سفیشمم إيديتشمم اندندوم اللوركم إلا نلمينم انداحت مندنان كارتنين شيرتن في النال வெளிச்சத்திலும் இரவசியத்திலும் பரவஷியத்திலும் கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் வாலிபத்திலும் வயோதிபத்திலும் குறிப்பாக ஏழ்மையிலும் செல்வந்த நிலையிலும் முதன்முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசமாக நசைஹற்றம் செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லா ஹை சுமா குண்ணியமானவர்களே அல்லாஹின் இந்த உலகில் முஸ்லிம் ஏனே உம்மத்தை விட சிறந்த ஒரு கண்ணியமான உம்மத்தாக அல்லாக்கியிருக்கிறார்கள் முஸ்லிம் உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகள் இரண்டு ஒன்று ஈமானுக்குரிய சோதனைகள் அடித்து அவர்களுடைய கரங்களினால் அவர்கள் செய்த பாவத்துக்கு வரக்கூடிய அல்லாஹுடைய சிச்சிய சோதனைகளை உலகி அல்லாஹ் சுவைக்க செய்கிறான் என்று குரான் தெளிவுபடுத்துகிறது ஈமானுக்கு வரக்கூடிய சோதனைகள் இது நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் குரான் தெளிவுபடுத்துகிறது அல்லாவு தாலா குரானில் கேள்வி தொடுக்கிறான் அவர்கள் ஈமான்ந்தாரிகள் ஈமோடு வாழக்கூடியவர்கள் ஈமானுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் பக்குவமானவர்கள் என்பதனால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்களா என்றால் என்ன அர்த்தம் ஈமந்தாரிகள் என்று வரும்பொழுது அவர்களுக்கு ஈமானுக்குரிய சோதனை நிச்சயமாக இருக்கிறது நம்மை விட சிறந்தவர்கள் அல்லவா நவிமார்கள் நம்மை விட ஈமானில் கூடியவர்கள் அல்லவா கழிவார்கள் சாலினியங்கள் முத்தியங்கள் தக்குவாதாரிகள் இறைச்சமுடையெல்லாம் வரலாறு செய்கிறோம் இது பயங்கரமானது பாவத்தை பற்றி பேசும் பொழுது குரான் இரண்டு விதமான பாவங்களை ஹைலைட் பண்ணி இருக்கிறது கோடிக்கு காட்டி இருக்கிறது அதில் ஒன்றுதான் பாவம் இரண்டாவது வெளிரங்கமான பாவம் இஸ்மிமானவர்களே சோதனைகள் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் உம்மத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இஸ்லாமி துஸ்லிம் என்ற பத்திரிகையில் இன்று முஸ்லிம் உம்மத் முகப்படுத்திருக்கூடிய முப்பெரும் சோதனைகளை பற்றி பெரிய ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது சோதனைகள் முதலாவதாக இந்த உமது பொருளாதார சிக்கலில் பிரச்சினை சோதனை நெருக்கடியில் இந்த உம்மத் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது இரண்டாவதாக ிய ரீதி நம்முடைய நாட்டில் மட்டுமல்லாக மாறி மூன்ற கல்வித்துறையில் முஸ்லிம் சோதனையை முன்னோக்கி கொண்டிருக்கிறது கண்ணியமிக் கண்பாது நிலடியார்களே சுகாதார சு பற்றி பேசுவதற்கு சுட்டிக்காட்டலாம் தொட்டு காட்டலாம் இன்றைய ஜுமாவுடைய காலம் நேரம் விரிவாக பேச இடம் கொடுக்காது பொருளாதார பிரச்சனை என்று வரும் பொழுது நூற்றி இருபத்தி எட்டு கோடி மக்கள் உலகளாவிய ரீதியில் வறுமை கோட்பாட்டில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தரவின் அடிப்படையில் மூன்று பங்கினர் தினமும் பசியோடு பட்டினி சாவுக்கும் படுக்கைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் தாண்டிய குழந்தைகள் பட்டினி சாவுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் நூறு மில்லியன் குழந்தைகள் திரார்கள் வீடின்றி பாதையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் ஊட்டச்சத்தின்றி கடுமையான நோய்க்கு ஆளாக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலும் ஆறு லட்சத்தை தாண்டிய வியாபாரிகள் சுய தொழிலை இழந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி முஸ்லிம் உம்மத்தினுடைய நிலைப்பாடு நம்முடைய நாட்டில் வியாபார மையத்தளமாக இருந்த நாம் பெரிய கடை மாத்திரம் எழுநூத்தி முப்பத்தி இரண்டு கடைகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நகை வியாபாரிகள் கடைகள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி ஏற்றுமதி என்றெல்லாம் முன்னோடிகளாக நானூற்றுக்கும் மேற்பட்ட பெரும் வியாபாரிகள் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார்கள் சகோதரர்களே அல்லா அடையார்களே பொருளாதார பிரச்சினை என்பது இந்த உண்மைத்துக்கு அது ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது இமாவுதீர் அனிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அது கூறு குப்பரை குபர் கூறுகிறது பக்கரை பார்த்து குபர் சொல்கிறதை பக்கரை பார்த்து நீ என்னையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு ஏன் என்றால் நான் உனக்கு தேவையுள்ளவனாக தேவைப்படக்கூடியவனாக இருக்கிறேன் எப்பொழுது வறுமை வருமோ அந்த நேரத்தில் கடைசி முடிவு குப்ராக மாறிவிடும் அலைவசல்ல சொன்னார்கள் காதல் பக்ரோன குப்ரன் ஒரு மனிதனுடைய குபர் அவனை வறுமையின் பக்கம் கொண்டு போய் நெருக்கிவிடும் பலதான் வரைவு செல்லும் அவர்களுடைய நாலாந்து பல துகாக்களை பல விடங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவது போன்று வறுமையில் நாம் அனைவரும் பாதுகாப்பு சேட வேண்டும் ஏழ்மை பிரச்சினை அல்ல பிரச்சனை அல்ல ஆனால் பக்கம் என்பது ஏழ்மையாக வாழ விரும்பி விரும்பினார்கள் இருக்கும் பொழுது என்பது பிரச்சினை அல்ல ஆனால் வறுமை என்பது பயங்கரமானது கண்ணியமானவர்களே வறுமை இந்த வறுமையின் கோட்பாட்டில் சிக்குண்டவர்கள் பலர் நம்முடைய நாடு ஒருபுறம் இருக்க அல்லா முஸ்லீம் சதவீத சந்தர்ப்பங்களை பொருளாதார வழிமுறைகளை அல்லா தலை காட்டியிருக்கின்றனர் அமல் அந்த ஒரு பங்கு இருக்கிறது ஏன் அந்த பங்கு விலங்கப்படுத்துகிறார்கள் அவரையே அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்களுடைய நிலைப்பாடு மாறவில்லை என்றால் அவர்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த நிலையில் இருந்து அவர்களை கை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை தூக்கி எழுப்புவதற்காக வேண்டி பல முறைகளை சொல்லி தந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய கவலையை கண்ணீரை கஷ்டத்தை சுடைப்பதற்கு நன்கொடை சதப்பா என்று வாரிசு சொல்ல முறைகளில் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய விமோசனத்தை உண்டாக்குவதற்கு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது இந்த வழிமுறைகளை ஆராய்ந்து சரிவரண திறன்பட செயல்பட்டால் பொய்யாகாது பொய்யாகாது மார்க்கம் பொய்யானதல்ல நான் சரிவர் நாம் அதை நேரம் பொழுது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து முஸ்லிம் உமத்தை பாதுகாக்கலாம் கணியனி கண்வாத சோர்களை அல்லாவிதவிதமான நோய்கள் காய்ச்சல் எலி காய்ச்சல் பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பலவிதமான காய்ச்சல் சுகாதாரத்தை பற்றி இஸ்லாம் சொன்ன அளவுக்கு எந்த ஒரு மார்க்களும் சுகாதாரத்தை பற்றி சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை எங்கு எச்சு தூப்ப வேண்டும் எச்சு துப்புவது எப்படி அது வலதுபுறமா இடதுபுறமா மேலே துப்புவதா கேளை துப்புவதா ஒரு பாதையை நடந்து போகும் பொழுது அந்த பாதையினுடைய வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சகோதரர்களே நகம் பட்டுவது எப்படி தரைமுடி வாருவது எப்படி தானா அழகானவன் அழகை விரும்புகின்றான் ஒவ்வொரு அதிகாரிகளையும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்தை அவர் வெளிக்கொணர்வதை அனுபவிப்பதைவர பாதுகாப்பதை விரும்புகின்றான் சுத்தம் என்பது இன்று அது முஸ்லிம் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது கண்ணியமின்பான சகோதரர்களே அல்லாஹுவின் போன்ற அழகான பரிசுத்தமான மார்க்கம் எதுவும் கிடையாது யாரும் நமக்கு சுத்தத்தை சொல்லித்தர வேண்டிய கடமை கிடையாது அலைவசல்ல அவர்கள் அழகானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்லாவும் அழகானவன் பரிசுத்தமானவன் இன்னும் அல்லமானவன் பரிசுத்தமானவன் கண்பான சகோதரர்களே மாற்று மதத்தவர்களிடத்தில் குப்பைகள் மசிதுக்கு அருகாமையால் பாடசாலைக்கு அருகாமையால் முக்கியமான பொது ஸ்தானங்களில் முஸ்லிம் உம்மத் செறிந்து வாழக்கூடிய இடங்களில் குர்பானுடைய காலங்களில் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை அவலட்சணப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவதை கேட்டால் ரத்தன்னீர் வடிக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது உம்மத்து கனியாக சகோதரி நிலவினார்கள் மூன்றாவது கல்வித்துறை உரி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது சமூகத்தில் உமத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் கல்வித்துறை இந்த துறையில் ஆரம்பிருந்து இமாமுகள் நமக்கு வழிவாட்டியவர்கள் நாம் அவர்களுடைய வரலாற்றில் பாடம் படிக்க வேண்டிய பல விடயங்களை நமக்கு அழகாக செவ்வரே சொல்லித் தந்திருக்கிறார்கள் எல்லா துறைகளையும் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் நம்முடைய இமாமுகள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி புவியியலாக இருக்கலாம் வானுவியலாக இருக்கலாம் ாக இருக்கலாம் தாவரவியலாக இருக்கலாம் வைத்திய துறையாக இருக்கலாம் எல்லா துறைக்கும் வித்திட்டவர்கள் ஆணி வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது வரலாறை நாம் விளங்க தவறினோம் அவைகளை நாம் ஏதோ மேலோட்டமாக கருதினோம் அவைகளுக்குரிய சரியான சான்றிதழ்கள் அங்கீகாரம் இன்றைய காலகட்டத்தில் அது வழங்கப்படவில்லை கண்ணியமிகோ அல்லாஹ் நிலையார்களே அலைவசல்ல அவர்களின் மூலம் பிரானுடைய வகையுடைய இந்த இழ்மை உண்மத்துக்கு கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவ்வப்போது தேவையானவைகளை நபி அவர்களின் மூலம் அழகாக வழிகாட்டினார் அந்தந்த நேரத்தில் யார் யார் வருகிறார்களோ குறை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் இன்னொரு நாட்டினுடைய கவர்னர் அவர்களுடைய பாசை அவர்களை வரவேற்க அந்த எம் அவர்களை மதித்து செயல்படுத்த செயல்முறைகள் இது அனைத்தும் அலுவலம் அவர்களுக்கு அது குசூசியத்தாக இருந்தது அவர்கள் அதை சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியும் தேவைப்படுகிறதோ குறையுள்ளதாக இருக்கிறதோ அதை ஹைலைட் பண்ணி இன்னாரிடத்தில் இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சகாபாக்களை நபி அவர்கள் ஹைலைட் பண்ணி இருக்கிறார்கள் அவர்களோடு ஜோடு சேர்த்திருக்கிறார்கள் வெண்ணியமி சகோரர்களை அல்லாவி நிலடியார்களே இன்று ஏதோ துரதிர்ஷ்டவசமாக நாம் கவலைப்பட வேண்டிய கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் இழந்ததன் பின்னால் தான் முஸ்லிம் மும்மத் எப்பொழுதும் இழந்ததன் பின்னால் தான் அதை நினைப்பது அதை கண்ணீர் வடிப்பது அதை முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்வது அதிகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை வரும் என்பது வந்த பிறகு என்பது இதுதான் தீனுடைய முன்னால் பதிலையை நடிகர்கள் ஏன் சில சகாபாக்களை அடிதலி எல்லா சாபாக்களை அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை போய் போய் பார்ப்போம் என்பதல்ல முன்னேற்பாடு செய்வோம் அதுவும் புரியாமல் தான் கண்ணியான சகோதரர்களை இன்று கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் அதில் பாரி ஒரு பின்னடைவு முஸ்லிம் உம்மத்தில் காணப்படுகிறது எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் முன்னோடிகளாக இருந்த இந்த உம்மத் இன்று பெரிய ஒரு சோதனை பெரிய ஒரு அவலட்சமா அவலட்சணமான நிலைமை கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் அது பாரிய ஒரு குறையுள்ள ஒரு உம்மத்தாக மாறியிருக்க கண்ணியமை கண்மாத சகோரர்களை அல்லாஹி நிலையாக ஹஜ்ஜுடைய காலம் இப்ராஹிம் அலை இஸ்லாமருடைய வரலாறு அதிகமாக பேசப்படுகிறது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் என்ற வாழ்க்கையில் காலத்துல எப்பையும் கேட்கிற சம்பவம் தான் இப்ராஹிம் அலிமம் இந்த சம்பவத்துல நாங்க விளங்குறோம் என்னன்னா இப்ராஹிம் அலி அவர்கள் பல தியாகம் செய்தார்கள் வைதி இப்ராஹிம் அபு பிகலிமாத்தின் அந்த பிகலிமாத்தின் அல்லாஹ் இப்ராஹிம் அலி அவர்களை சோதித்தான் என்று சொல்லிவிட்டு பிகலிமாத்தின் பல அந்த பல விடையங்களை பற்றி தப்சீருடைய உடமாக்கல் தெளிவுபடுத்தும் பொழுது பாரமான ஈமானுக்கு சவாலான சில விடயங்கள் அதில் முப்பது விடயங்களை ஹைலைட் பண்ணி இருக்கிறார்கள் இந்த இப்ராஹிம் அலையாம் அவர்கள் இத்தனை சோதனைக்கு பின்னாலும் கேட்டது ஆக்கலை அல்ல அங்கீகரித்தான் அவர்கள் கேட்டது ஆக்களில் ஒன்றுதான் இது ஜும்ஆடைய கடைசியில் சொல்கிறேன் நான் உள்ளத்தில் ஆழமாக பதியவையுங்கள் இதோ வந்தோம் உட்கார்ந்தோம் ஜும்மா உடைய கடமையை முடிச்சோம் நல்ல பயானொன்றை கேட்டோம் விமர்சனத்தோடு முடிச்சு கொள்ளவான் இது ஒரு பாடமாக இடுங்கானாலும் என்னுடைய வபாத்த பிறகு நான் பூமியில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும் நன்மையான காரியங்கள் ஒரு பாது கிடைச்சிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செய்தார்கள் இன்று வரைக்கும் அல்ல அந்த துவா கபோல் செய்திருக்கிறான் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அத்தகையத்தில் அவர்கள் மீது நாம் சரவாற்றிக் கொள்கிறோம் கண்ணியமானவர்களே இது முக்கியமான ஒரு துவா இந்த அடிப்படையில் நாம் இதுபோன்று நம்ம இருந்த நல்லவர்களுடைய பெயர்களையும் நம்முடைய நாட்டில் முஸ்லிம் பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்தவர்களையும் கல்வி துறையின் தன்னை அர்ப்பணித்தவர்களையும் மேடைகளிலும் மேடைகளிலும்யாரங்களிலும்பக்கூடிய நிகழ்வுகளிலும்னவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய துறையில் பாடுபட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது சிலருடைய பெயரை சொல்லி நாங்கள் செய்கிறோம் யார் அவர்கள் அல்லாவர்களை குறைந்திக்கொள்வானாக வாபிச்சு மறிக்கார் அறிஞர் சித்திரப்பை அறிஞரே இல்ல அப்துல் அஜீஸ் என்னுடைய வபாசிற்கு பிறகும் மக்கள் என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக நான் இருக்க வேண்டும் முஸ்லிம் உண்மத்தை கட்டி எடுப்ப பாடுபட்டவர்கள் குடீர்மான அளவு சடயத்தை பாதுகாக்க வீடை பாதுகாக்க மசினை பாதுகாக்க கல்வி துறையில் பாதுகாப்பை அடிப்பதற்காக ஆண்கள் பெண்கள் கலப்படம் இல்லாமல் பாடசாலைகளை பிரித்து தேவையான விடயங்களை முன்முறமாக செயல்படுத்தி ஈடுபட்ட நல்லவர்கள் இன்று கபுராளிகளாக இருக்கிறார் கண்ணியமானவர்களின் மாணவர்களுடைய பரீட்சை காலம் என்ன செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் பணத்துக்காக பதவிக்காக வேண்டி அல்ல முஸ்லிம் உண்மத்தை கட்டி எழுப்பக்கூடிய உண்மையான வழக்கறிஞர்கள் தேவை பக்கத்தில் தான் கோர்ட்ஸ் இருக்குது பித்தலாட்டம் பொய்பித்தலாட்டம் எவ்வளவு இருக்குது என்று சொல்ல தேவையில்லை வடிவமைக்கப்பட்ட பொய்பித்தலாட்டங்கள் வழக்கறிஞர்கள் உண்மத்துக்கு சேவை உண்மத்தை பாதுகாக்க கட்டி எழுப்ப வழக்கறிஞர்கள் இல்லை சரி செய்யுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உண்மத்துக்கு ஒரு என்னால் முடியுமான ஒரு பங்களிப்பாக ஒரு சிறுமத்தாக அல்லாஹுடைய தொடர்போடு அல்லாஹுடைய சிந்தனையோடு இதை நீங்கள் இந்த துறையில் தன்னை ஈடுபடுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் இல்லா மாஷா அல்லாஹ் இதுபோன்று மிம்பர் மேதைகளில் முழங்கும் என்பதை சந்தேகப்பட தேவையே கண்ணியமானவர்களே தாய் தந்தையர்களே ஊரை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கவலை உடையவர்களே ஒவ்வொரு குழுக்களாக இருந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களே உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களே இளைஞர்களை நீங்கள் கைவிட்டு விட பரீட்சைக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் முடிமான முயற்சிகளை செய்தார்கள் அத்தோடு அவர்களை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் இதற்கு பின்னால் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக மாறுகிறது பெற்றார்களுடைய பொறுப்பு இருக்கிறது சில கவலையான விடயங்கள் இருக்கிறது சிறைச்சாலையினுடைய விடயங்கள் ட்ரக்ஸ் உடைய விடயங்கள் இன்னும் மோசமான பாவமான காரியங்கள் தினாவுடைய விடயங்கள் நேரம் நெருங்கிவிட்டது நேரம் முடிந்து இதில் எல்லாம் மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுது ரத்த கண்ணீர் வடிஞ்சாலும் போதாது முஸ்லிம் தான் அங்கே முன் உதாரணமாக காட்டப்படுகிறார் கண்ணியமானவர்களே ஊருடைய பொறுப்பு இருக்கிறது தர்மகர்த்தாக்களுடைய பொறுப்பு இருக்கிறது மஸ்ஜி உடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆலின் உளமாக்கலுக்கு ஒரு பொறுப்பு பொறுப்பு நம்மால் முடியுமான் அளவு இந்த மாணவர்கள் மாணவிகளை அவர்களுடைய காலத்தில் பாவம் செய்ய அனுமதி கேட்டதோட நீ எங்க வாழ்க்கையில் யாராலும் ஒரு தவறு செய்ய பாவத்தை செஞ்சா பாவத்துக்கு அனுமதி கேட்டால் எங்க இருக்கிறது வைத்தியகாரன் அப்படி இப்படி எல்லாம் அவளை பதுவா செஞ்சு இந்த இடத்தில மீது பேசுறதாடா அப்படின்னு எல்லாம் நாங்க அவளை திட்டி தீர்த்து அவளை ஒதுக்கியே போட்டுடைய காலத்தில அப்படி மாறாங்க கடைசியை தவா செய்யல ஆனாலும் ஒரு பெண்ணின் பக்கம் பார்வை பட்டது அலி வலம் அவரை ஏசல்ல ஒதுக்கல்ல தொலைஞ்சி போடு சொல்ல எப்படி அரவணைச்சாங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சுள்ளவர்களாக நாம் இருந்தால் இந்த விடயத்தில் மிக்க கரைத்தனையுடையவர்களாக கல்வி துறையில் அம்மால் முடியுமான பங்களிப்பை மசிதிகளின் ஊடாக செயல்படுத்தப்பட வேண்டும் மசிதிகளூடாக இத்தகைய படிப்பதற்கு ஆசை உள்ளவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது இதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்வது என்பதை அறியாது ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றுமே இல்ல வழிகாட்ட என்ன சரி செய்வோம் இரவுல கொஞ்சம் போய் நின்று கொள்வோம் அந்த சந்தளையும் பொங்கலையும் நின்று ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் முப்பது பேர் சேர்ந்துட்டாங்க பாவம் லிமிட் இல்லாமல் போய்விடும் எனவே சகோதரர்களே நம்முடைய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்றும் கல்வியில் ஈடுபடக்கூடியவர்களும் அல்ல உங்களுக்கு தேவையான மரண சக்தியை பூர்த்தியாக்கி தர வேண்டும் இரையை எல்லாவற்றிற்கும் மேலாக தந்து அல்லா உள்ளத்தில் இருக்கவாறு அல்ல உங்களுக்கு தந்து முஸ்லிம் உபத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தையும் அல்லாஹ் தந்து நீங்கள் முகம் கொடுக்கும் இந்த பரீட்சையில் வெற்றியாளர்களாக உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆகிய யா ல்லா நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயா அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னிப்பாயா இருட்டிலும் வெளிச்சத்திலும் ஏற்படுத்த மன்னிப்பாயா இரவசியமாக பரவசியமாக செய்த மன்னிப்பாயா கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் ஏற்படுத்தவர்களை மன்னிப்பாயா இவருடம் பரீட்சைக்கு முகம் கொடுத்து கூடிய மாணவ மாணவிகளே தபூ செய்வாயாகும் பொந்திக் கொள்வாயாக உன்னுடைய சிந்தனையோடு இந்த துறையில் அவர்கள் வீர நடை நீ தோகை செய்வாயா உன்னுடைய அச்சத்தை மேலாக நீ அவர்களுக்கு வாங்கி வாரி வழங்குவாயாக அவர்களுடைய அவருடைய மேல் எண்ணங்களை அதாலான அந்த தூய எண்ணங்களை நீ கவுல் செய்வாயாக வெற்றி அவர்களுக்கு கொடுப்பாயாக உம்மத்தில் தலை அறிஞர்களை உம்மத்தில் தலை சிறந்த ஞானிகளை யால் நீ உருவாக்குவாயாக வைத்தியர்களை உருவாக்குவாயா நம்பிக்கையாளர்களை உருவாக்குவாயா சிறந்த நம்பிக்கையாளர் கணக்காளர்களை உருவாக்குவாயா உண்மையான வாக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை பேணக்கூடிய வியாபாரிகளை யாழ்ல உருவாக்குவாயா யாழ்ல நம்முடைய அலாலான ஹாஜத்துக்களை கபுள் செய்வாயா ஊருடைய நலவுகளுக்கு யாழ்ல நாம் கையெழுத்திருக்கிறோம் யாம் தீனை பாதுகாக்க வேண்டிய வாலிபர்களுக்காக வேண்டி கையெழுத்திருக்கிறோம் யாவா வாக்களை அங்கீகரிப்பாயா ஏற்றுக்கொள்வாயா ஆமீ ஆமீத